வணக்கம் தினமொரு துணைக்காக உங்க அளவிலும் கொதிக்கால் வெடிப்பு உள்ளங்கை உள்ளங்கால் வெடிப்பு மாம்பைக்குள்ள காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அந்த பவுடரை எடுத்து விளக்கெண்ணெயில இட்டு சிம்லையே கொதிக்க வச்சு தையில பதமாக்கி அதை வடிக்கட்டி அதை எடுத்து இந்த வெடிப்பு மேல பூசிட்டு வந்தோம்னா இந்த வெடிப்பு நீங்கிடும் அல்லது வேப்ப இலை நல்லா விழுத அரைச்சிட்டு அது கூட மஞ்சள் பொடி கலந்து வெள்ளக்கெண்ணெய் கலந்து இந்த விழுத கலந்த கலவையை வெடிப்பு போட்டுட்டு வந்தாலும் வெடிப்பு நீங்கிடும் அது மட்டும் இல்ல கால் விரலுக்கு நடுவில் இருக்க அரிப்பு ஏற்படலையே அத்லட்ஸ் ஃபுட் அதையும் போக்கக்கூடியது நகை சொத்தையையும் போக்கக்கூடியது அல்லது சோற்று கற்றாயை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து அதை அரைத்து தேங்காய் சிம்லையே வச்சு கொதிக்க வச்சு தைலப்பதமாக்கி அதனுடன் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதனுடன் மஞ்சள் கலந்து இந்த கலவிய வெடிப்பு மேலே போட்டுட்டு வந்தாலும் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்